هل في ذلك قسم الذي حجر صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد أو كما قال صلى الله عليه وسلم وهل عليتم الله سبحانه وتعالى أولو أنك يردهم வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாவியங்கள் சம்பவ தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புன ஜமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்ல இஸ்லாமிய சகோதரர்களே அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளே செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்றம்பொழுதாக தவிர்த்துடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் கொள்கிறேன் அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹு இருதிநபி மொஹமது அல்லாஹு அழகி வல்லம் அவர்களுடைய உம்மத்தாக சமுதாயமாக நம்மை அமைத்து அந்த மஹல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் நபிமாரர்களுடைய வரிசையில் வந்த மிக முக்கியமான ஒரு நபி ஒரு ரசூல் அல்லாவுடைய ஹலீல் இறை நேசர் அல்லாவுடைய நண்பன் என்ற தன்னை குரானில அல்லாஹ் வர்ணிக்கின்ற இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களுக்கும் பல்வேறுபட்ட தொடர்புகளை அல்லா வைத்திருக்கிறார் நமக்கு தரப்பட்ட மார்க்கம் நபி சொல்லி முகமது அலுவலகம் அவருடைய மார்க்கமாக இருந்தாலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கலாச்சாரம் அது இப்ராஹிம் அலிவல்ல கலாச்சாரமாக இருக்கிறது இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு நாம் பின்பற்றுமாறு பணித்திருக்கிறோம் அந்த அமைப்புல கண்ணியமானவர்களே நம்ம நபி முகமது அலிம் அவர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலிஹிஸ்டையால் அல்லாஹ் உண்டு பண்ணிய ஒரு அடையாளமாக இருக்கிறேன் நான் இப்ராஹிம் அலிஸ்லா கூடிய நபி சொன்னார்கள் அவர்களில் இருந்து ஒரு நபியை ரசூலி அனுப்ப அவர்களுடைய வேதங்களை ஓடிக்காட்ட வேண்டும் அவர்களுக்கு சோதனைகள் புரிய வேண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்ப இதுதான் இந்த துவா என்னுடைய பரம்பரையிலிருந்து இப்படியான ஒரு நபியை ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும் இந்த துவாவுடைய அசராக இந்த துவாவுக்கு உலகத்திலே அவங்களா வைத்த ஒரு அடையாள சின்னமாக நான் இருக்கிறேன் என்ற கருத்தை நபி அவர்கள் சொல்வார்கள் இப்ராஹிம் அலித்துடைய துவா இப்ராஹிம் அலிவலாத்துடைய இரண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் இஸ்லாம் அலிஹிமா துசலாம் இஸ்லாக் அலிஹலாத்துடைய மகன் தான் யாபூப் அலை இஸ்லாம் இவருக்கு மறுபேர்தான் இஸ்ராஹில் முக்கியமானவர்தான் இவருடைய பரம்பரைக்கு பேர்தான் பனு இஸ்ராஹில் இசேர்கள் என்று சொல்கிறோம் முன்னிய வேதங்களிலே இறுதி நபி மொஹம்மட் அஹமத் என்ற இரண்டு பேர்களிலே அறிமுகமாகிய முகமது அல்ல ஏராளமான பேர்கள் இருக்கின்றன முன்னாள் பிரஸ்தாபிக்கின்ற பொழுது யூதர்கள் விரும்பினார்கள் இது எம்முடைய பரம்பரையில் இவர் வர வேண்டும் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் இஸ்ஹாம் அலை பரம்பரையில் வந்த அந்த சங்கிலி தொடர் நபி செல்லவில்லை ஸ்மாயத்துடைய பரம்பரையில் வந்த சங்கிலி தொடரில் தான் முகமது சல்லாது அலிசல்ல உள்ளத்திலே குரோதத்தையும் பொறாமையையும் அவர்கள் எங்கெங்கெல்லாம் கொள்வதற்கு பணி கிடைக்குமோ கொள்ள கொள்வதற்குமே செய்தார்கள் சிறு வயதிலே நபி அவர்கள் ஷாம் தேசம் ஷாம் தேசம் சென்ற தன்னுடைய பெரிய அபுல் தாலிபுடன் அங்கிருந்தார் என்ற ஒரு பாதிரி குழந்தை நோட்டமிடுகிறார் அவருக்கு வெயில் கொடுக்கிறது அவர் மரத்துக்கு கீழே நிற்கிறார் அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே நபிமான வந்தார்கள் இப்படி வேதங்களிலே சொல்லப்பட்ட அடையாளங்களை அவர் பார்க்கிறார் அபு தாலிபுடன் இவர் யார் இந்த திருவள்ளியார் என்னுடைய தம்பியுடைய மகன் இவரை நீங்கள் உடனே உங்களுடைய தாயகத்துக்கு மக்காவுக்கு அனுப்புகின்ற வழியை பாருங்கள் ஏன் என்றால் யூதர்கள் விரோதிகள் இவரை கொலை செய்ய எத்தனைக்கலாம் நபியவர்கள் திருவிழா இருக்கின்ற பொழுது இவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் அடைந்தவர்கள் இந்த யூதர்கள் என்ன பாராமை எம்முடைய பரம்பரையில் அவர் வரவில்லை அடையாளம் கண்டுகொண்டால் இவரை கொலை செய்ய முயற்சிப்பார்கள் அனுப்பி விடுங்கள் என்றவுடன் ஒரு நபருடன் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த அளவு இப்ராஹிம் அலை சலாத்து மகன் மூலம் வந்த அந்த யூதர்கள் இவரோடு பொறாமைப்பட்டார்கள் உடைய பின்ன இப்ராஹிம் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் முகமது சல்லா அவர்கள் இது முதலையும் முதல் தொடர்பு குடும்ப தொடர்பு துவாவுடைய பரக்கத் கண்ணி இஸ்மாயி அலிஸ்வரா பரம்பரையில் வந்த முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்திற்கும் இப்ராஹிம் அலிஸ்வரா மார்க்கத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் நெருங்கிய தொடர்பை அல்லா ஒன்று பண்ணினான் நமக்கு பொது பெயர் என்ன முஸ்லீம் முஸ்லீம் என்ற பெயரை முதலில் நமக்கு சொன்னவர் சூப்பியவர் யார் அதை குரானில் அல்லா சொல்கிறார் முஸ்லிமின் இப்ராஹிம் தான் உங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர் நம்முடைய பெயர் வைத்தவரே இப்ராஹிம் அலைசலாம் அப்படி தொடர்பு பெயரும் இப்ராஹிம் அலைசலா தொடர்ந்து தொடரப்படுகிறது சரி எல்லா விடயங்களும் தெளிவாக பேசினால் நேரம் முக்கியமான விடயங்களை தொட்டுக் காட்டி இந்த எதிர்பார்க்கின்ற நாம் செவ்வாய்க்கிழமை மாலை வரை பார்க்க இருக்கிறோம் இன்று ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு துல் மாதம் வரை இருபத்தி ஐந்தில் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது தினத்திலமயம் அல்லது மூன்றாவது தினத்திலமயம் இப்பொழுது பார்ப்போம் இப்ராஹிம் நமக்கும் எந்த அளவு தொடர்பு எந்தளவு தொடர்பு பிள்ளை பிறந்தால் குழந்தைக்குரிய கடமைகளில் ஒன்று அந்த இப்ராஹிம் அலைசலாம் முதலில் செய்து அறிமுகப்படுத்திய அமல் செய்வது கூட இப்ராஹிம் அலைசலா துறைய கலாச்சாரத்தில் உள்ள அமல் என்றால் எந்த அளவு தொடர்ந்து இருக்கிறது தொடர்கிறோம் லக்பீர் கட்டியவுடன் சூரா பார்த்திஹா பரவு அதற்கு முன்னால் வஜ் என்று சொல்கிறோம் ஒரு துவா பல துவாக்கள் எல்லாவற்றையும் பாடமாக்க வேண்டும் ஓத வேண்டும் விரும்பத்தக்கது இந்த வஜத்து முழு வார்த்தையும் இப்ராஹிம் அலை அல்லாவுக்கு முன்னால் மொழிந்த வார்த்தைகள் என்பதை குரானிகள் சொல்கிறார் நாம் ஓதுகின்ற வஜம் இப்ராஹிம் அலை சலாத்தின் மூலம் கிடைத்தது நபியுடைய வழியால் இப்ராிம் அலிசலாத்துடைய வார்த்தைகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது அவர் வாழ அவ்வளவு முஸ்லீமீன் என்றார் முஸ்லீம்களில் முதன்மையான பெயர் வைத்தார் நாம் வாழ மினிமீன் என்று ஓதுகிறோம் நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று நாம் மாற்றி ஓதுகிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அவர் ஓதினார் முஸ்லிமீன் என்று நாம் ஓதுகிறோம் மிடன் முஸ்லிமீன் நான் முஸ்லீம்களில் ஒருவன் அந்த வட்டியாக இப்ராஹிம் அலிசவலாத்துடைய துவாரா சரி ஆரம்பம் இரையிலிருக்கும் இறுதியாக அத்த ஐயாத்தில இருக்கிறோம் அத்த ஐயாத்திலே இந்த முடிகிறது குரான் வருகிறது அத்த ஐயாத்திலே அல்லாது அத்த ஐயாத்தே கூட இப்ராஹிம் அலையா இடம் இருந்து பிரிக்கவில்லை அங்கும் இப்ராஹிம் அலையாம் மொஹ சலாசலம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஓதிவிட்டு எப்படியான சலாம் என்று அல்லாவிடத்தில் விரும்பி கேட்கின்ற ஒரு அமலாக நபியவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் கமா சல்லை நீ இப்ராஹிம் அலை புரிந்த அருள் போன்று என்னுடைய நபிக்கும் புரிவாயாக அவன் முதன்மையான யாருக்கு போகிறது இப்ராஹிம் அலைஸ்வராஜுக்கு போகிறது அது போன்று எமது நபி முகமது சல்லாசலம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ சலாத்து சொல்வாயாக் முகமது எமதி முகமது குடும்பத்துக்கும் போன்ற பரக்கட் இப்ராஹிம் அலை சராஜ் குடும்பத்துக்கும் செய்த பரக்கத் அகிலத்தார்களிலே அவர்களைக் கொண்ட ஒரு பறக்கத்தான ஒரு குடும்பம் கிடையாது அது போன்ற என்னுடைய முகமது அவர்களையும் குடும்பத்தையும் பறக்கத்துள்ள குடும்பமாக மாற்று நீ புகளுக்கு தகுதியானவன் நீ கீர்த்தி மிக்கவன் தங்கையானவன் வச்சகத்திலே தொழுகைய ஆரம்பமும் இப்ராஹிம் அலைத்தலாம் தொழுகையுடைய முடிவும் இப்ராஹிம் அழைத்தலாம் நமது தொழுகை கூட இப்ராஹிம் அலேஸ்வராக தொடர்படுகிறது அதே போன்று இப்ராஹிம் வரலாறு நான் முன்வைக்கிறேன் காலை பஜுர் நேரத்தின் மீது சத்தியமாக ஒலையாளி நாசு பத்து இரவுகள் பகல் உட்பட பத்து தினங்கள் மீது சத்தியமாக இந்த பத்து தினங்கள் எது சரியான கருத்து உறுதியான கருத்து தெளிவானுடைய தெளிவான விளக்கம் இது நாட்கள் முதல் நாள் முதல் முடியும் வரைக்கும் உள்ள பத்து தினங்கள் எவ்வளவு கண்ணியமானது அல்ல சத்தியம் செய்கிறான் சத்தியம் செய்கிறான் அப்படி அந்த விடயங்கள் தொடர்ந்து போகின்றன அந்த மகத்துவத்தை எல்லாம் விளங்கப்படுத்தினார் ஆரம்பித்த நாட்களில் நாட்களில் நல்லமல் செய்வத விரும்புகின்ற நல்லமல்களை மிகவும் விருப்பத்துடன் எதிர்பார்க்கின்ற நாட்களில் இந்த பத்து திறங்களை விட வேறு நாட்கள் கிடையாது இந்த பத்து திறங்களில் தான் அந்த அமலுகின்ற அஹபயில் அல்ல அல்லாவுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது அல்லது அல்லாவுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது அதிலே கண்ணியமானவர்களில் ஏராளமான அமல்கள் அமல்கள் எல்லோரா செய்ய முடியுமான அமலாக நபியர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் மனப்பாடு சொல்லுங்கள் அதிகமாக தகபீர் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் அதிகமாக நினைக்கிறேன் தொடரப்படுகிறது இந்த திக்க இப்ராஹிம் அலை சலாத்துக்கும் தொடர்பிருக்கிறது எப்படி நமது திக்கிலும் இப்ராஹிம் அலை சலாத் சம்பந்தப்படுகிறார்கள் நமது தந்தை எப்படி அதை நான் சொல்வேன் இந்த நாட்களிலே சுபல்ல அதிகமாக சொல்லுங்கள் இரண்டு விதமான அமைப்பிலே சிக்கி செய்வது இந்த நாட்களிலே சொன்னது தனிப்பட்ட சிக்கர் எல்லா இடங்களிலும் மனசல கூடம் அசுத்தமான இடம் இப்படியானவைகளை தவிர அங்கும் மனதால் செய்யலாம் உள்ளத்தால் அல்லாவுடைய ஞாபகத்தோடு மனசல கூட உள்ளம் அல்லாவிடம் இருக்கிறது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் வாய் மொழிச்சல் முடியாது உள்ளத்தால் சிக்கி செய்ய வேண்டும் அல்லது நாம இன்னும் கொழுபும் விதிக்கிற இல்ல உள்ளே நிம்மதி ஏற்படும் கனிமாளர்களே அதிகமாக இரண்டு முக்கியமான சகாபாக்கள் ஒருவர் நபியவர்களுடைய அதிக அதிகமானதை பாடமாக்கி நம்பிடம் அப்படைத்த அபோகுதியாளர்களும் நபியவர்களுடைய சுண்ணத்துக்களை எந்தளவு பின்பற்றினார் என்றால் ஒருமுறை யார் ரத்தமாக்கொண்டு உமரைய மகன் போய் கொண்டிருக்கிறார் குனிய தேவை இல்லாத இடத்தில் குணிகிறார் குளிவதற்கு எந்த தடையும் கிடையாது எந்த மதிலுங்கிற மரமும் கிடையாது கிடையாது புனிய தேவை இல்லாத இடத்தில் குனிகிறார் கேட்கார்கள் ஏன் குனிந்தீர்கள் குனிவதை கொண்டு தடை கிடையாது இல்லை நபி சொல்ல சொல்லக்கூடிய காலத்தில் இந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது ஒரு மரக்கொக்கு வளைந்திருந்தது செல்ல வேண்டும் இப்பொழுது அந்த மரம் வெட்டப்பட்டு விட்டது என்றாலும் நிறைய குனிந்த இடத்தில் நான் குளிக்கிறேன் அப்படி பின்பற்றிய அதுலா அமர் அளிலானவர்கள் அபு அபு ஒரேராளில் அவர்கள் இருவரும் எல்லா இடங்களிலும் அவர்கள் இருவரும் இணைந்து என்ற கருத்து அல்ல அவர்கள் சட்டமாக மக்களுக்கு ஞாபகம் ஊற்றுவதற்காக பசார்களிலே அவர்களுடைய மக்களுக்கும் ஞாபகம் வரும் துல்இஜாவுடைய பத்து தினங்களிலே விட்டிருக்கிறோம் என்று மக்களும் சிக்கிர் செய்வார்கள் எனவே தனிப்பட்ட எல்லா இடங்களிலும் பசாரிலே வாகனத்திலே பெண்கள் சமையலறையிலே படுக்கை அறையிலே தூக்கம் வரும் வரைக்கும் நடைபாதைகளிலே இன்னும் கூட்டீர் தக்பீரை சொல்வார்கள் அரப்பாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் தொல்கையில் இருந்து ஆரம்பித்து ஐயா முஸ்ரீக்குடைய பதிமூன்றாம் நாளின் அசர்வரைக்கும் நாம் என்ன தக்பீர் சொல்வது தொடர்ந்து ஐந்து நாட்கள் இது கூட்டானண்டிய தகபீர் தனிப்பட்ட தக்பீர் இன்ஷா அல்லா அப்துல் முதல் நாள் தொடக்கம் முடியும் வரைக்கும் பின்னால் முடியும் வரைக்கும் அதிகமாக தகவீர்கள் ஈடுபட வேண்டும் சுபானந்தா அலமதுல்லா என்ற திக்கர்களை செய்ய வேண்டும் என்று நபியோர்கள் சொன்னார்கள் சரி இப்போது நான் சொன்னேன் நமது இந்த இப்ராஹிம் அலே சலாத்துக்கும் எங்கே தொடர்பு நபிமான்களை கண்டித்தார்கள் முகமது சல்லா அலுலம் அவர்கள் சுரக்கத்தை கண்ட காட்சி நரகத்தை கண்ட காட்சி பயணம் என்று பல சந்தர்ப்பங்களில் பெரும்பாலும் பயணத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா அல் அபுல் ஹானி பாசம் உள்ள தந்தை அன்புள்ள தந்தை அபு என்ற வார்த்தை குறிக்கிறது எங்களுடைய வார்த்தையிலே ரஹ்மத் உச்சரிப்பு வித்தியாசம் அபராணி பாசமுள்ள தந்தையை சந்திக்கின்ற பொழுது பாசம் உள்ள தந்தை எப்படி இருந்தார் குழந்தைகளோடு அங்குள்ள சுவர்க்கத்திலும் அல்ல அந்த அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவரை கண்டு இப்ராஹிம் அலே அவர்கள் சிறு குழந்தைகளோடு சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பாசமுள்ள தந்தைக்கு குழந்தைகளுடைய அன்பை அந்த தந்தை மூலம் கொடுக்கிறார் சமூகத்திலே அநாதைகளாக சிறு குழந்தைகளாக மரணித்த அல்லது அங்கே இப்ராஹிம் அலேசலா பராமரிப்பில் அளவிட்டிருந்தான் இப்பொழுதுதான் சந்தித்த சந்திப்பிலே இப்ராஹிம் அலைச்சலா நதீர் நபி முகமது அவர்களுக்கு சொன்ன ஒரு புத்தி மதி கவனமாக இந்த சம்பவத்தை கேளுங்கள் நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது இப்ராஹிம் அலி சொல்லி பேசுகிறார்கள் இப்ராஹிம் அலைத்துக்கு எந்த அளவு தொடர்பு தெரியுமா நபி அவர்களை சந்தித்து முதலாவது பேசிய வார்த்தை என்ன தெரியுமா உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் சொல்லிக்கொள்ளும் ாலும்ழைக்கின்ற நிறம் சில விவசாய பூமி இருக்கும் எதை நாட்டினாலும் உழைக்கின்ற சில பூமி இருக்கும் அங்கு வயல் வேளாண்மை மாத்திரம் தான் வழி சில பூமி வெங்காயம் சில பூமி கிழங்கு மாத்திரம் எதை நாட்டினாலும் உழைக்கின்ற ஒரு நிலம் அதிகமாக உங்களுடைய மரங்களை நாட்டச் சொல்லுங்கள் மரம் களை சொல்லுங்கள் உலகத்தில் இருந்து கொண்டே விவசாயம் செய்ய சொல்லுங்கள் சுவர்க்கத்திலே அறுவடை கிடைக்க கேட்டார்கள் யார் ரசோல் தாஸ் ராஜ் என்ன இன்னொரு ஞாபகம் உறுதியில்லை அலம் லாய்லா இல்ல அல்லா அல்லாஹுவர் என்ற ஒவ்வொரு திக்கரும் உலகத்திலிருந்து கொண்டு சொல்கின்ற பொழுது மருமையிலே சோர்க்கத்திலே அவர்களுடைய மரணப்படுகிறது இப்ராஹிம் அலைசையாக வந்தது என்றால் அந்த அளவு இப்ராஹிம் அலைச்சரான முடித்து சொல்லப்படுகிறார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏராளமான படிப்பினை ஈமில் உறுதி சிறுபிராயத்தை வணக்கத்தில் நபித்துவத்தை அறிவை கொடுத்தோம் என்றால் பிள்ளை தன்னுடைய முழு விடயங்களையும் யாருடைய உதவியும் இல்லாமல் சரியாக சிந்தித்து செயல்படுகிறவாரு சரியை சரியாகவும் பிழையை பிழையாகவும் விளங்குகின்ற விளக்கம் அவர்கள் என்னுடைய இறைவன் யார் என்னுடைய என்னை படைத்தவன் யார் என்று சிங்க குழந்தையாக இருக்கின்றது அல்லாவை பற்றி திளைத்து தியானத்தில் இருப்பார்கள் நட்சத்திரத்தை காண்பார்கள் நட்சத்திரம் தான் என்று சொல்லை நட்சடையாது சூரியன் மறை சொல்வார்கள் இறைவன் அல்ல சூரியன் மறைகிறது சந்திரனை பார்ப்பார்கள் சந்திரன் என்னுடைய தெரியாது சந்திரன் சந்திரனும் என்னுடைய இறைவன் கிடையாது என்னுடைய மறைய மாட்டான் ஆய்வு செய்தவர்கள் எழுதி டிகிரி வாங்குவதற்கு கண்ணியமானவர்களே இப்படி இப்ராஹிம் எழுதி சிறுபிராயம் கூட வெளிச்சமானது ஒளிமயமானது வாய்வு வயதடைகிறார்கள் சிலை வணக்கம் வருகிறார்கள் கூட்டம் எல்லாம் சிலை ஓனர் சிலை தயாரிக்கின்ற தொழிற்சாலையினுடைய உரிமையாளர் தந்தை ஆதர் எப்படிப்பட்ட போராட்டம் தந்தையுடைய கற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்தார்கள் தந்தையிடம் என தந்தை உங்களுடைய ஒன்றை தெளிவாக சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன் நபீப் அலிமே தலைப்புகளிலே நமக்கு பாடம் கற்பித்தார்களோ கோதித்தார்களோ எல்லா தலைப்பிலும் இப்ராஹிம் அலி வாழ்க்கையில் சான்று பேசுவதாக இருந்தால் பல மனுஷம் அல்ல பல மாதங்கள் தேவை பல மாதங்கள் ஆனால் கேடை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் ஒரு குசுபா ஜிமாவிலே கேட்டு நம்மால் முடியாது தனிமையிலே உட்கார்ந்து படிக்க வேண்டும் இப்ராஹிம் வாழ்க்கையை வர்றார்கள் மசிதிகளை வாங்கமாக்கால்வடித்து படிக்க வேண்டும் எல்லா தலைப்பிலும் இருக்கிறது ஈமான் சொல்லிவிட்டேன் சிலை வணக்கம் வருகின்ற பொழுது சிலை தயாரிப்பாளர் ஏற்பாடு தயாரிக்கின்றவரை தந்தை எப்படி எதிர் வேண்டும் பேசினார்கள் தந்தையிடம் பேசிய உரையாடு தங்கை காபிராக இருந்தாலும் முசிரிக்காக இருந்தாலும் மாற்று மாத்தவராக இருந்தாலும் தங்கைக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து காட்டினார்கள் இன்று பெற்றோர்களை மதிக்காதவர்களுக்கும் இப்ராஹிம் ஹாத்து பாடத்திலே ஒரு படிப்பினை மதிக்க வேண்டும் காவிரான சிலையை தயாரிக்கின்ற நன்றியோடு கூட எப்படி பேசினார்கள் எப்படி பேச வேண்டும் கோபத்தோடு சிலை இணை வைப்பவனே பாசிக் காவியர் இன்று முஸ்லீம்களை பார்த்து கூட காபிர் பாசிக் பிஜா சிறுக் என்று சான்றிதழ் வழங்கி சுவருக்க நரகத்தை தீர்மானிக்கின்ற மேதைகளும் ஆகிய காலத்து பேசுகிறோம் முஸ்லிம்களே அவுட் ஆக்கி நீ நரகவாதி நீ சொர்க்கவாதி நீ ரெண்டுக்கும் நடுவில் என்று தீர்க்கு வழங்க கதை கெட்ட மேலைகள் வாழ்கின்ற சுரதிஷ்டமான காலத்தில் வாழ்கிறோம் இப்ராஹிம் அலைத்தலாம் சிலைகளை தயாரிக்கின்ற தந்தையை பார்த்து கூட நரகவாதி என்று சொல்லவில்லை நரகவாதி தான் அது பின்னர் வருகிறது பாசித் அல்லியே கெட்டவனே என்று கூப்பிட வேண்டிய தந்தையை பார்த்து யா அபி என்று கூட கூப்பிடவில்லை என்னுடைய தந்தை என்று கூட கூப்பிடவில்லை யா அகி என்னுடைய மாண்பு மிகு தந்தையே மரியாதைக்குரிய தந்தையே அங்குள்ள தந்தையே அப்படின்ற தா கண்ணியமாக கூப்பிடுவது கண்ணியமானவர்களை அப்படி கூப்பிட்டு நிமத்தாகுது ஏன் சொல்ல அருமை தந்தையே சிலையை தயாரித்து வியாபாரம் செய்கின்ற அந்த நபரோடு பேசுகின்ற பொழுது யார் பத்தி இதுதான் தாவத்துடைய பிரச்சார பணியுடைய நபிவழியில் தாவா செய்கின்றவர்களுடைய பண்பு ால் முஸ்லிம்களை பார்த்து ஒதுக்கி பேச முடியும் முன்வைக்க முடியும் அதைக்கும் படிப்படை இருக்கிறது தாயிகளுக்கும் பிரச்சாரகர்களுக்கும் அங்கே பாடம் இருக்கிறது பெற்றோர் வாலிதை பெற்றோர்களோடு நல்ல முறை நடக்க வேண்டும் என்பதற்கும் அங்கே இருக்கும் அப்படி நடந்ததனால்தான் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருங்கள் உங்களுடைய கனவு கண்டு உன்னை அறுப்பதாக நபிமாலுடைய கனவை செயல்படுத்த வேண்டும் வகை உன்னுடைய என்ன மகனே என்று சொன்ன பொழுது என்ன வாப்பா இதுல வாப்பா உள்ளமில்லையாப்பா கல்லெஞ்சமா இந்த மகனு நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த மகன் வயோதிக பருவத்தில் கிடைத்த மகன் என்று மகன் விவாதம் புரியவில்லை அல்ல சொன்னா செஞ்சிருவீங்களா கண்ணு மூக்கு இல்லையா நமது பிள்ளைகள் பேசுகின்ற பாணி நமது பெற்றோர்களுக்கு பேசியதை வினையா அறுவடை செய்கிறோம் அவ்வளவுதான் நமது பெற்றோர்களுக்கு நாம் பேசினால் நமக்கு அடிக்கின்ற பிள்ளைகளை கொலை செய்கின்ற பிள்ளைகளை உருவாக்குவான் நடந்து கொண்டிருக்கிறது பெற்றோரை கொண்ட பிள்ளைகள் நமது நாடும் விரிவினக்கல்ல அந்த அதிசம் பொருந்துகிறது இஸ்மாயுடைய ஒரே பதில் கட்டளை செயல்படுங்கள் பொறுமையாளர்களுடைய பட்டியலிலே சுவர்க்கத்தில் என்னை காணலாம் தந்தையோடு நல்ல முறையில் நடந்தவர்க்கு அல்லாஹ் எதிர்காலத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான் சவக்குள் எந்த நிகழ்வு என்ன ஆவதற்கு வந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தை மீறி ஒன்று நடக்க முடியாது நபியோட அதிபிருக்கிறது எல்லோரும் சேர்ந்து முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைத்தால் ஆபத்தை விளைவிக்க நினைத்தால் முடிவு செய்ததை மீறி இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த தவக்குளை இப்ராமலே பிரதாசுடைய நாம் பார்க்கிறோம் நிரப்பூ பல நாட்கள் அல்லது பல மாதங்கள் நேற்றை வைத்து விறகு கொட்டி எல்லாம் உழைத்துவிட்டு பெரிய சிலையுடைய களத்திலே கோடாளியை கொலை வைத்தார்கள் அந்த ஆயுதத்தை கொலை வைத்தார்கள் வந்து கேட்டார்கள் யார் உடைத்தது பெரிய சிலை உடைப்படாமல் இருக்கிறது அவருடைய களத்தில் கோடாலியும் இருக்கிறது அவரிடம் கேளுங்கள் உங்களுடைய தெய்வங்களின் தந்தை பெரிய சிலை இவருடன் கேட்டு வழங்கிக் கொள்ளுகிறது பகுத்தறிவு ரீதியான அந்த பேச வேண்டிய இடத்திலே பகுத்தறிவு ரீதியான விவாதத்தை முன்வைத்து பிரச்சார பணி செய்தார்கள் அப்பொழுது அவர்களுடைய வாயாலே வந்தது எப்படி நாம் கல்லோடு மண்ணோடு பேசலாம் பகத்தறிவாக நிரூபித்தார்கள் கல்லாலும் மண்ணாலும் செய்யப்படுகின்றவை ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் பார்க்காது கேட்காது முன்வைருடைய வகையால் முன்ார்கள்றி கேமரா கிடையாது இதனுடன் தான் கேட்க வேண்டும் கண்ணி அப்படி நிரூபித்து இப்பொழுது கொள்ள எரிக்க உயிரோடு எரிக்க நெருப்பை மூட்டி உள்ளே போட அருகில் கொண்டு போய் போட முடியாத இருந்து ஒரு ஏவுகணை போன்று ஒரு பீரங்கி போன்று மஞ்சணிக் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பலத்த நெருப்பு பயங்கரமான நெருப்பு அருகில் போனால் கூட கருகி விழுவார்கள் அவ்வளவு பயங்கர நெருப்பிலே விழப்போகிறார்கள் தயாராக இருக்கார்கள் ஆடைகள் கடத்தப்பட்டு நிர்வாகமாக இருக்கிறார்கள் விழுந்த உடனே பற்ற வேண்டும் விழுந்தவுடனே எரிய வேண்டும் நெருப்பு முன்னால் ஆபத்திருக்கிறது கணிவனுடைய தவக்குள் அல்லாவுடைய விடயத்தில் நம்பிக்கை உறுதி மழைக்குமார்கள் அல்லாவுடன் அனுமதி கேட்டார்கள் மழக்குமார்களுக்கு மறைவான இது கிடையாது என்ன நடக்கப் போகிறது தெரியாது அல்லாவிடம் அனுமதி கேட்டார்கள் மழைக்குமார்கள் உடைய கலீல் நெருப்பில் விழப்போகிறார் எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறது எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு அனுமதித்தா நாங்கள் போய் அவருக்கு அவரை பாதுகாக்கிறோம் பரவாயில்லிய வைத்து மலை பொழிய நெருப்பை அணைக்கவா சில நுங்களை காப்பாற்றவா நெருப்பை அணைப்பதற்கு தயாரான மலைக்கு இருக்கிறார் நீருக்கு பொறுப்பான இருக்கிறார் ஒன்றை ஒரு ஒரு மீக்காய் விலை செல்லாமல் ஒரு கருத்தும் இருக்கிறதே மலைக்கு பொறுப்பானவர் கொளியும் மலைக்கு அல்லாவாக அனுப்பினா நீங்கள் கேட்டு வந்தீர்களா எப்படி கேள்வி அல்லா நீங்கள் கேட்காமலே உங்களை அனுப்பினானா அப்படி என்றால் நல்லா அனுப்பியிருக்கோம் அதை மீறி நான் பெரியாதாக முடியாது அல்லது நீங்களாக கேட்டு வந்தீர்களா நாங்கள் கேட்டு வந்தோம் அண்ணா இழைக்குமா பலா அது அண்ணா இழைக்கும் பலா அது அண்ணா இழைக்க அப்படியா நீங்கள் உதவி செய்வதற்கு கேட்டு வந்தீர்களா அல்லாவாக அனுப்படிந்த உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை எந்த ஆபத்து வந்தாலும் எந்த நிலைமை சிரமம் போகும் கஷ்டம் போகும் துன்பம் போகும் என்ற ஹஸ்பி அல்லாவிலும் இப்ராஹிம் அலை தொடர்புகிறார்கள் சொல்லி எரியப்படுகிறார்கள் கண்ணியமலை கட்டப்பட்ட கயிறு எறிகிறது கயிறை விட மிருதுவான கயிறை விட சொ வாழ்க்கையில சொல்லியாக மிக என்ஜாய்மெண்ட் மிக ஹாபியாக நமது பாண்டியல் மிக இன்பமாக இன்பமாக கழித்த நாட்கள் என்ன நாட்கள் என்று கேட்ட பொழுது நெருப்பில் இருந்த நாற்பது நாட்கள் என்று இப்ராஹிம் அலை சலா சொல்வார்கள் நிலமையெல்லாம் மாற்றி தருவார் நமக்குள் என்ற ஒரு பாடமும் இப்ராஹிம் அலை பாடத்தில் நமக்கு இருக்கிறது பேசிக்கொண்டே போகலாம் பல நிகழ்வுகள் ஏராளமான விடங்கள் கனிமனிதர் அல்ல உம்மா ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பானவர் இன்னொரு தலைவர் பின்பற்றப்படும் அசனா என்று சொல்கின்ற அல்லா ரசூல் அல்ல முகமது சொல்லும் இல்லையே உங்களுக்கு அழகிய உன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்ற அதே அல்லா அதே குரானில் இப்ராஹிம் அலைஸ்வராத்திலும் வாழ்க்கைக்குரிய என்ன ஒரு உதாரணம் முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஸ்வராணிக்கிறார் இப்படிப்பட்ட மிக நெருங்கிய தொடர்புடைய இப்ராஹிம் அதிகம் பேசப்படுகின்ற அந்த மாத்திரம் பேசி நிறுத்தப்படுகின்ற காலத்தை நாம் அன்பித்திருக்கிறோம் பல்வேறுபட்ட நான் பேசிய சுருக்க முய முக்கியமான செலவிடங்கள் என்னுடைய பேச்சு கோடியில் ஒன்று வாழ்க்கை பல லட்சத்தில் ஒன்று பேசியிருக்கிறேன் நமக்குள் வேண்டும் ஈமான் வேண்டும் உறுதி வேண்டும் தைரியம் வேண்டும் பெற்றோரோட மரியாதை வேண்டும் பண்பு வேண்டும் நிதானம் வேண்டும் பிரச்சார பணிகளை தீவிரம் இருக்க முடியாது யார் ஒவ்வொருவரை மதித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு பல உடைய முன்வைத்தேன் இறுதியாக பண்பாடு ரீதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நாளுடைய அமல்களை பண்பாட்டிலே மிக நம்மிடம் கிட்டத்தட்ட குறைந்து வருகின்ற பண்பு குறைந்து வருகின்ற பண்பு குறைந்து வந்தாலும் சில அது முறையாக செய்யப்படுவதில்லை அதுதான் விருங்குபசாரம் விருங்குபசாரம் வீட்டுக்கு வந்து வந்திருக்கின்ற விருந்தானியோடு மனம் பெத்து பேச நேரம் விருந்தாலி விருந்தாளி வந்து முன்னால் இருப்பார் வந்தவருடைய கையிலும் போன் நம்முடைய கையிலும் போன் போனை கிண்டி கிண்டிய நேரத்தை கழித்து விட்டு அனுப்பிவிடுகிறோம் வைத்துக் கொண்டு வேறு காட்சிகளை பார்த்து கொண்டு ஒரு இடையிடையே பேசி விருந்தாளி அனுப்பிவிடுகிறோம் விருந்தாளியாக இன்னொரு வீட்டுக்கு போவதற்கு கூட நேரம் இல்லாத நமது வீட்டில் நாம் பிசி இப்படிப்பட்ட காலத்திலே விருந்து பிரசாரம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு பாடம் வணக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தார்கள் ஊரை அழிப்பதற்கு பாதிகளை அழிப்பதற்கு வருகின்ற வழியிலே இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு ஒரு போகின்ற வழியிலே பிரான்சிட் போன்று இப்ராஹிம் அலிஸ்வாத்துடைய வீட்டிலே ஒரு சந்திப்பு ஒரு நோக்கமும் அல்ல ஒரு குட் நியூஸ் வயோதிப்பு பருவம் அவர்களே சொல்கிறார்கள் விலகியனும் இந்த எனக்கு நீ தருவாய் கனிமே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் உறுதியான மனதோடு பேசி அனுப்புவோன் முஸ்லிம் அல்ல முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்த இப்ரா பண்பு அலிபகோ சலாமா உள்ளே நுழைந்து மலக்குமார்கள் சலாம் சொன்னார்கள் மலக்குமார்கள் கூட உடைத்துக்கொண்டு வீட்டுக்குள் வரவில்லை வீட்டுக்குள் செல்கின்ற பொழுது சலாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும் என்ற அந்த அமலும் இப்ராஹிம் மலை சலாத்தோடு நுழைகின்ற சொல்கின்றது இப்ராஹிம் மலேசலாத்துடைய சம்பவத்திலிருந்து கண்ணியமானவர்கள் அந்த அளவு சலாமும் இப்ராஹிம் அலேசலா சலாம் சொன்னார்கள் இவரின் சலாத்துக்கு பதில் சொன்னார் உங் உட்கார்ந்தவுடன் அடுத்த வேலை வெகு உள்ளே ஓடி சென்றார் ஆட்டை அறுத்தார் அதை கோே கொண்டு வந்து முன்னால் வைத்தார் வீட்டுக்கு வந்தவுடன் என்ன உடைய பேசி எப்படி சமாளித்து அனுப்பிவிடலாம் என்ற நோக்கத்தில் பேசாமல் வந்தவுடன் மிக பெருமதியான உணவு பெருமதியான உணவு மகனை அரைக்கின்ற சமயம் இன்னும் பிறக்கவில்லை மகனை அரைக்கின்ற சமயம் அரைக்காமல் தடுத்தான் அரைக்கும் பதிலாக ஒரு ஆடு ஒரு ஆடுதான் கொடுத்தான் அந்த சங்கையான பிராணியை அறுத்து சாப்பாடாக கொண்டு வந்து வைத்தார்கள் அறிமுகம் இல்லாத அடையாளம் தெரியாத ஒரு கூட்டம் முன்னப்பின்னு தெரியாத கூட்டம் கோமு கருண் சாப்பிடுவதற்கு அவர்கள் நினைத்தும் பார்க்கவில்லை கையை அசைக்கவும் இல்லை அதிகளை சகனை வைத்து விட்டு பிளேட்டை வைத்து விட்டு நம்முடைய பாட்டில் கதிரை உட்கார்ந்து கொண்டு போனை கிண்டு நல்ல விருந்து சுத்தி சுற்றி அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் போட்டு சாப்பிடுங்களே எடுங்களே என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்பது இப்ராஹிம் அலிசலாத்துடைய சம்பவத்தில் அடாசா குழு சாப்பிடும் இல்லையா சாப்பிடுங்களே எடுங்களே பிடிங்களே என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் பேசுகிறார்கள் அந்த அடையாளம் விளங்குகிறது மதற்கும் வந்திருக்கிறோம் ஒரு வகையான திருக்கிடிக்கிறது திருக்க வேண்டாம் பயன்பட வேண்டாம் உங்களுக்கு நன்மாராயம் சொல்ல வந்திருக்கிறோம் நல்ல சகிப்பு தன்மை உள்ள அறிவுள்ள நிதானம் உள்ள ஒரு குழந்தை கிடைக்க சொல்லிவிட்டு போகிறார்கள் விருங்குபசாரத்தையும் நமக்கு நிகழ்வாக படித்து தருகிறான் யாரோட சம்பவத்திலிருந்து இப்ராஹிம் அலை சம்பவத்திலிருந்து இத்தோடு நான் வரலாற்றை நிறுத்துகிறேன் கடைசியாக இந்த பத்து நாளுடைய அமல்களை மிக முக்கியமானது பத்து நாளுடைய நோன்பென்றால் ஒன்பது தினங்கள் நோன் பத்தாம் பெருநாள் நோன்பு பிடிக்க முடியாது முதலாம் நாளில் இருந்து அரபா முடியும் வரைக்கும் நோம்பு நிற்க முடியுமானவர்கள் நபியவர்கள் மகர் வருடத்துடைய முதல் மாதம் இறுதி மாதம் மொஹர்ரம் பத்தாம் நாள் நோம்பு விடமாட்டார்கள் அதே போன்று மாதத்திலே மூன்று நாள் நோன்பு பிடிப்பது பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இதை விடமாட்டார்கள் அதே போன்று இந்த நோன்பையும் நோன்போடு சம்பந்தப்பட்டதல்லுடைய முன்சுன்னு மிக்காமத்துக்கும் இடையே விடமாட்டார்கள் நபியர்கள் விடாமல் பிடித்த நோம்பு சரி வேலை வெட்டி சிரமம் கன்னிமலை அரப்பாவுடைய நோன்பு தனிச்சிறப்பது முன் வருஷம் பின் வருஷம் இந்த வருடம் இந்திய வருடம் புழுமையாக இரண்டு வருடங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அமையும் அதையும் பிடிச்ச நீக்கி வைப்போம் ஏராளமான குர்பானி மாட்டை பாருங்கள் இது இந்த விலை என்னுடைய குர்பானி மாடை வாங்கிவிட்டோம் இது இந்த விலை என்று பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இந்த குர்பானி மாட்டையும் அறுக்கின்ற நிகழ்வையும் குர்பானியுடைய நிகழ்வுகளை தயவு செய்துகத்தை குளி தோண்டி புதைத்த ஆபத்தில் தள்ளாமல் இந்த வீடியோ போனை பொருவா நடக்கின்ற இடங்களுக்கு கொண்டு செல்லவேண்டாம் போட்டோ வீடியோ எடிட்டு நீங்கள் ஒருவர் அப்லோட் பண்ணலாம் பத்தாயிரமாக ஒரு லட்சமாக பரவும் துவேசம் படிக்கும் ஆபத்து வரும் வெறி பிடிக்கும் வெறிபிடிப்பவர்களுக்கு வெறிபிடிக்கும் நமக்கு ஆபத்து வரும் எனது கண்ணியமொழி சோசியல் மீடியாவால் நமது எத்தனையோ சகோதர்கள் கம்பி எண்ணுகிறார்கள் தெரியும் இந்த வீடியோ எந்தாலும் உங்களுடைய நிறுவனத்துடைய டொக்கியூமெண்டை நீங்கள் சீக்கிரத்தாக அனுப்புங்கள் நீங்கள் சோசியல் மீடியாக்களில் அனுப்ப வேண்டாம் நிறுவனத்துடைய பேருக்கும் உங்களுடைய புகழுக்கும் நீங்கள் சோசியல் மீடியாவிலே சமூக வலைத்தளத்திலே நீங்கள் செய்தால் நீங்கள் செய்கின்றடைய நன்னை நீங்கள் கிளப்புகின்றேசத்தால் அழியும் என்பதை ஊண்டி சொல்லி முடிக்க நினைக்கிறேன் எதிர்பார்க்கிறானோ அப்படி கழிப்பதற்கு நமக்கு தூக்கி செய்வானாக தலைவரைய பாவங்களையும் நம்முடைய பெற்றோருடைய பாவங்களையும் எடுத்துருவையாக குற்றவருடைய பாவங்களையும் பாவங்களையும் ஈமானை தருவாயாக உண்மையான அகலாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக வேலை கொனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் யாருலா அந்த மாதத்திலே நமக்கு ரம செய்வாயாக மகதிர செய்வாயாக மன்னிப்பு வழங்குவதாக நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யார்டா அந்த முக்கியமான தினங்களில் நமக்கு மன்னிப்பு வழங்குவதாக நரக அதிகமாக கிடைக்கின்ற அரப்பாவடி தினத்தை பாக்கியமாக்குவையாக எல்லா விதமான அமல்களை பேணி பாதுகாப்பாக செய்வதை கிருப்ப செய்வதாக தலை இப்ராஹிம் அலை சாதனை பண்பாடுகளை முகித்தருவதாக அவருடைய தவறு நல்ல பரோபகாரத்தை நிதானத்தை தருவதாக அவருடைய நல்ல குணங்களை நம்மளை பிரதிபலிக்கு வைப்பதாக நபி சொல்லா சோல் அவருடைய முன்மாதிரியை இப்ராஹிம் அலை கலாச்சாரப்படி பூர்த்தியாக பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லீம்களாக நம்மை மாற்றுவதாக ஈமுடன் வாழ்ந்து கரிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துருவதாக வா பிரதவான்